ஏழு அபு ஹுரை அறிவிக்கின்றார்கள் இருள் நிறைந்த இரவு போல் தொடரும் குழப்பத்தை அஞ்சு நீங்கள் நற்சையில் ஒருவன் காலையில் இருப்பான் மாலையில் காபிராக இருப்பான் மாலையில் மூமீனாக இருப்பான் காலையில் காபிராகி எழுவான் உலக நோக்கங்களுக்காக தன் மார்க்கத்தையே வெற்றுவிடுவான் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்று எட்டு